கரிமாறன் ஷபோகனுடைய அவதானம் வைகாசி மாசம் விசாக்க நட்சத்திரத்திலே ஆழ்வாருக்கு தலைவர் எல்லா ஆழ்வார்களும் ஆழ்வார்களாக இருக்க நம்பெருமாள் இந்த நம்மாழ்வாரத்தான் நம்முடைய ஆழ்வார் என்று அபிமானித்தானாம் பிற சுவாமி நடவாழ மாமன் சாதிக்கிறார் நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ள என்பர் அவரவர மேத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் அன்புடையோர்கள்லாம் இந்த பேரை சாத்தியர்கம் எத்தனையோ பெருமாள் இருந்தானா பெருமாள்னு செல்லையா எத்தனையோ ஆழ்வார்கள் இருந்தாலும் கொண்டாடலையா எத்தனையோ ஜீயர்கள் இருந்தாலும் கொண்டாடலையா எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் ஒருத்தர நம்பிள்ளைன்னு கொண்டாடலையா இப்படி கொண்டாடாத இருந்தது தனிச்சிறப்பு அந்த நம்மாழ்வார் எதற்காக அவதரித்தார் நான் மலைகளையும் நான்கு தமிழ் மொழிபெயர்த்து கொடுக்க மொழிபெயர்த்தார் மொழிபெயர்த்தார் செய்தற் வரும் ஷடகோபன் ஷடகோபன் எதற்கு வந்தார் சரமப்பட்டு அறிந்து கொள்ள வேண்டிய மறைகளாம் வேதங்கள் அவற்றை சுலபமாக தெரிந்து கொள்ள தமிழ் வேதங்களாக பாடினார் நான்கு பிரபந்தங்கள் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இந்த நாலு பிரபந்தங்களை நம்மாழ்வார் பாடினார் பரவதத்துக்கு ஏகினார் பிற்பாடு சில ஆழ்வார்களுடைய அவதாரம் கடைசியாக திருமங்கி ஆழ்வாருடைய அவதாரம் அவர் பாடினது ஆறு பிரபந்தங்கள் நம்மாழ்வார் பாடினது ஒரு நாலு திருமங்கி ஆழ்வார் பாடினது ஒரு ஆறு நம்மாழ்வார் பாடினது நாலு வேதங்களுக்கு சமமாக திருமங்கி ஆழ்வார் என்ன பண்ணார் வேத சமமா இந்த பெரியவர் நாலு பாடிவிட்டார் வேத அங்கங்கள் ஆறு இருக்கேன் நார் அங்கங்களுக்கு சமமாக நாம் ஆறு பிரபந்தங்களை பாடுவோம் என் ஆறாக திருவங்கி ஆழ்வார் பாடினாராம் உரை செய்ததான நான்கு பிரபந்தங்கள் அவற்றுக்கு மங்கையர் ஆரங்கம் கூட கார்த்திகையில் கார்த்திக நாள் மாசத்திலே கிருத்திகா நட்சத்திரத்துல திருவங்கி அவதாரம் எதற்காக வேத அங்கங்களுக்கு நிகராக ஆறு பிரபந்தங்களை பாட வேதங்கள் எல்லாருக்கு தெரியும் வேதத்துக்கு அங்கங்கள் சீக்ஷா சந்தகா சீக்ஷா வியாகரணம் சந்தசு ஜோதிஷம் கல்பம் இதெல்லாம் வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் ஆறு அங்கங்கள் இருந்தா தான் வேதத்தினுடைய அர்த்தம் புரியும் வேதத்துக்கு நிகர நம்மாழ்வார் பாடுவிட்டார் அப்ப நம்மாழ்வார் பிரபந்தத்தினுடைய அர்த்தம் புரிய ஆறு பிரபந்தங்கள் வேணுமே அதற்காகத்தான் திருவங்கியாழ்வார் ஆறு பிரபந்தங்களை அனுபவித்தார் ஆறுமே மணிமணியான ஆறு பிரபந்தங்கள் ரத்தனம் ரத்தனமான ஆறு நம்மாழ்வாருடைய பாசன சொன்னார் அந்த ரத்தனத்துக்கு ஒளின்னு இதை சொல்லலாம் நம்மாழ்வாருடைய பாசனங்கள் தாமரைன்னு சொன்னார் அந்த தாமரைக்கு மனம் இதை சொல்லலாம் நம்மாழ்வார் பாசனங்கள் ஜீவாத்மான்னு சொன்னார் அந்த ஜீவாத்மாவுடைய சேஷத்தம் இதுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு தொடர்பு ஆழ்வாருடைய பாசனத்துக்கும் திருமங்கி ஆழ்வார் பாசனத்துக்கும் நம்மாழ்வார் பாசனம் அங்கியாக திருமங்கி ஆழ்வார் அங்கமாக ரெண்டு பேரும் பல விஷயங்களை நமக்காக கொடுத்து போனார்கள் அங்கங்களாக ஆறு பிரபந்தங்களை பாட திருமங்கி ஆழ்வார் அவதரித்தார் அவதார தினம் திருநக்ரன் நான் பார்த்தார் கார்த்திகையில் கார்த்திக நாள் சாமானிய திருநட்சத்திரமும் சாதுவான திருநட்சத்திரமா ஆனா திருவங்கி எப்ப பிறந்தாரோ அத வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள்னா என்ன வீரம் பரமேஸ்வரனான பகவான் அவனிடத்திலேயே வாழை காட்டி திருமந்திரார்த்தத்தை பெற்ற வீடு இந்த ஒரு திருநக்சத்திரத்தில்தான் உண்டு கிடையாது ஏதோ பயந்து பயந்து அழ்வார்கள் பாசனம் பாடி போகலாம் ஆனா எப்படி பாசனம் பாடினார் வாழி பரகாலன் வாழ்கன்னிந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் அவனே மாயவன் ஆருக்கு வசப்படுறது கிடையாது ஆறு என்ன பண்ணம்னாலும் புடிச்சிட முடியுமா பகவானே சாஸ்திர நம்மளாக சொல்லிட்டு இந்த எப்படியும் பகவான பார்க்க முடியாது கேட்க முடியாது தெரிஞ்சுவிட முடியாது நான் தெரிஞ்சிக்க முடியாதான் கண்களால பார்த்துக்க முடியாதான் எவ்வளவு நினைத்து அவன் அறிந்து கொள்ள முடியாதான் எப்படியுமே பராமரன் பகவானே பிரம்மா தம் புள்ள பரமசிவனார் இந்த சிவனடத்துல பேசிட்டு யாரெல்லாம் இந்த பரமதத்தை பார்த்தது கிடையாது தெரியுமா என்ன தேவாகா ந முனையஹா நச்சாகம் நச்ச சங்கரஹா ஜானந்தி பரமேச்விஷ்ணோகோ பரமம் பதம் தேவர்கள் பார்த்தது கிடையாது பிள்ளாய் நானும் பார்த்ததில்லை இந்த பரமதத்தை நீயும் பார்த்ததில்ல நாம ஒத்துருந்த சீவை குண்டம் எப்படி இருக்குன்னே பார்த்ததில்ல அவ்வளவு பெரியவன் பகவான் பரவாசு அவன் வயலாளி மணவாடனாக சேவை சாதிக்க அவனுக்கு எதிர்த்தாப்பல ஆடல் மாற ஏறி உட்கார்ந்து தன் வாழ காட்டி அவனிடத்துல திருமந்திரார்த்தத்தை கரணம்னா அது கலியனான மிடுக்கன் ஒருத்தராலேயே முடிந்ததே தவற மத்த ஆறால முடியும் இந்த நம்ம அழுவார் பாவமா பாசுரம் பாடி திருமந்திரார்த்தம் பெற்றார் தொண்டடி புலியாழ்வார்ண்டடித்தி கையில கத்தி ஆனா கையிலே கத்தியோட கூட வாழ்வழியால் மந்திரம் கொண்டான் பரகாலன் இந்த பரகாலன் உட்கார்ந்து குதிரைக்கு ஆடல் ஆன் பேரான் இந்த குதிரையை உட்கார்ந்துட்டானா நாலு பேர் சிஷியர்கள் நீர்மேல் நடப்பான் நடுவே ஒதுங்குவான் தாழ்வுதுவான் எற்பட்ட பூட்டா இருந்தாலும் ஊதிய முடியுமா மூணாவது அதிகாரி தோலா வழக்கம் எந்த தோத்ததே கிடையாது இவன் நாலாவது கொண்டு தானும் பெரியவர் திருவங்கியாழ்வார் எல்லா இடத்திலயும் கொள்ளையடிக்கிறது வழக்கம் இந்த ஆறு இடத்துல வயலாரி மணவாளன் நேரே தன்னுடைய பெண்பெண்டாட்டியான பெரிய பிராட்டியார் இந்த பிராட்டியாருடைய கடிமணம் புரிந்து கொண்டு வழியில காட்டு மார்க்கமா வந்துட்டு இருக்காங்க முன்னாடி திருவங்கியாழ்வாழ் வாழ்ந்ததே வாழ்க்க இது வந்து இவரிடத்துல பெற்ற விற்பாடு வாழ்ந்த வாழ்க்கையே வேறு இப்ப நாம பிரிக்கிறோம் இல்லையா ஆரோத்தர் பிறந்திருக்கா அவருக்கு முன்னால் அவருக்கு பின்னால் என்று ரெண்டு சமயத்தை நாம பிரிக்கிறோமே இது இந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி முன்னாடி ஒண்ணு இருக்கு இந்த ரெண்டையும் நேர வாழ்க்கையை பிரிச்சு விடலாம் முன்னாடி இருந்தது எப்படி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இடையவர் தம்மடும் இப்படிதான் இத்தனாலும் இருந்திருக்கார் மாதரார் கயற்கன் என்னும் வலையுட்பட்டு அழுந்திக் கிடந்தார் திருமங்கி இந்த பெருமாள் இப்ப எழுந்துள்ளான் இத்தனாலும் கொள்ளக்காரரா இருந்தார் இத்தனாளும் போவோர் வருவோரை வழிப்பறி புரிவதராக இங்கேயும் வழிப்பறிக்காகத்தான் பார்த்துட்டு இருந்தார் இவர் எப்பவும் இடத்துல இருப்பானா பெரிய குகைக்குள்ளே அப்ப பெருமாள் அந்த பக்கமா எழுந்துள்ள செய்தே இந்த நாலு மறைக்குமே நின்று நோட் அவுட்டே இருப்பாளாம் யார் வரா போறா பார்த்து திருவங்கி ஆழ்வார் இடத்துல போய் சொல்லி அடித்தோம் இப்ப திருவங்கி ஆழ்வார் இல்ல இப்ப கலியன்னு மட்டும் கூட இல்ல இப்ப நீலன்னு வச்சுக்கணும் இனிமே தான் கலியங்கிற பேரே அவருக்கு வர போறது இனிமேத்தான் திருவங்கி ஆழ்வார் வரும் இப்போதைக்கு அவருக்கு பெயர் நீளம் நீள இடத்துல நாலு சிஷ்யர்களும் போய் சொல்லிட்டாலாம் பெரிய கொள்ளை இன்னைக்கு நம்ம காத்துருக்கு இதை அடிச்சுட்டோம்னா இனிமேல் சின்ன கொள்ளைக்கெல்லாம் நம்ம போவே வேண்டாம் இல்ல திருட்டு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல பெரிய கொள்ளை எல்லாமே கிடைச்சதுன்னா போறோம் என்ன நாலு பேரும் வந்து சொல்ல ஆடன்மா குதிரையிலே அத் ஏறி அமர்ந்தார் திருமங்கி ஆழ்வார் தங்கத்தில் இருந்து புறப்பட்டு நான்கு சிஷர்களோட அபார தீவட்டி தீப்பந்தங்களோட வயலாளி மணவாளனை எதிர்கொண்டு அழைத்தார் இந்த விளக்கு வெளிச்சத்தில் மெதுவாக பார்க்கிறார் வயலாலி மணவாளே சர்வாலங்கார சம்பந்தனாக பிராட்டிக்கு சர்வாலங்கார பூஷித்தையாக எத்தனை திருவாபரணங்களோ ஆடை அணிகலங்களோ எல்லாத்தையும் சாத்தியம் வந்து தான் பெருமாடும் பார்த்தார் திருவங்கி ஆழ்வார் நல்ல தேட்டான் இன்னைக்குதான் இன்னைக்கு போட்டோம்னா இனிமே கட்டமைப்பட வேண்டியது கிடையாது எங்கேயும் திருட போக வேண்டாம் காத்து நிற்கிறார் திருவங்கி ஆழ்வார் இந்த பெருமாள் நடுவுல வந்தவன் இவனை பார்த்து மெதுவா புனிசிரிப்ப உதிர்த்தான் பகவான் கீதையினுடைய ஆரம்பத்துல தெரிவித்தான் தானும் வியாசர் கீதை பகவான் சொல்ல ஆரம்பிக்க போறானோ இல்லையா அப்ப சஞ்சயன் திருத்தராட்டனுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிடுதான் இங்க யுத்த ரங்கத்துல என்ன நடக்கிறதுங்கிறத சஞ்சயன் பார்த்து பார்த்து திருத்தராட்டனுக்கு சொல்லிட்டுதான் அவனுக்கு கிருஷ்ண அனுகிரகம் நல்ல கண்ணு ஞானம் படைத்தன அதனால நடக்கிறது பார்த்து பார்த்து சஞ்சயன் சொல்லிட்டு அர்ஜுனனை அவன் ஒன்னும் பண்ண தெரியாமல் யுத்துக்துவா கோவிமுக்துவா தூஷ்ணி பபுவா வில்லு அம்புரா துடி எல்லாத்தையும் கீழ போட்டு ரத்தோபஸ்திசது ரத்தத்துல உட்காந்து ஓ நான் இருக்கான் இப்ப அர்ஜுனனுக்கு நடந்து அவனை பார்த்த கண்ணன் மெதுவா பண்ண கமான விஷயம் ஒன்னும் சுலபமா கதை கொண்டு போறது ஆரம்பிக்கல ஈட்டைன்னு சொன்னாலே பின்னாடி போக திறந்தோம் மனசுல என்ன ஒரு சிரமமும் இல்லை கத்துக்கிறதுக்கு வந்துட்டோம்னா எதுவுமே கட்டப்படுத்தாது கட்டப்படுத்துறதுக்கா பெருமான் இந்த பூர்வாச்சாரியர்களதுக்காகவா அழ்வார்கள் இத்தனை பேரையும் படைத்தான் இவர்களை படைத்ததே நான் சுலபமா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்புறம் அவர்கள் சொன்னதுல கட்டம் கட்டம் நம்ம சொல்லுந்தோம்னா நம்ம புத்தியில கட்டம் நினைச்சிருக்கமே தவிர அவர்கள் எழுதி எந்த சிரமமும் கிடையாது கண்ணன் மேற்கொண்டு கொஞ்சம் சிரமமானத்தை சொல்லப்படணும் இல்லையா பிரகசன் நிக சிரமமான விஷயத்த சொன்னாதான் கேக்குற வாழ்க்கைக்கு இது சமமே இல்லையுன்னு தோண்டி புரியுமா இவன் சொல்றவனே கட்டம் கட்டானு அடிக்கொடுக்க சொல்லிட்டு சொல்றவனே ஐயோன்னு தலையில கை வச்சிட்டு சொல்லத்துக்கு ஆரம்பிச்சானா கேக்கிறவன் எழுதே போடுவான் நிச்சயமா கேட்கவே போறதில்லை இவன் சுலகம்னு சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறான் இவனே கட்டம்னு மேற்கொண்டு சொன்ன கேட்பானா அதனால பார்த்து இவன் புரிஞ்சுதான்னு நான் வேற சிரிக்காதுன்னு இவனுக்கு புரியாது சரி சிரிச்சின் சொல்லுவோம் அப்படின்னு சிரிச்சண்டையே சொல்ல ஆரம்பிச்சானா கண்ணான் ரெண்டாவது சொன்னார் வேடிக்கையை பார்த்தாயே அந்த உலகத்துல இவனுக்கு புரியாததை போல ஆக்கினது நான் தான் இவனை கேட்க வச்சு ஆக்கினது நான் இவனுக்கு கீதோபதேசம் பண்ண போறது நான் தான் காரணமா வச்சிருந்து உலகம் முழுக்க கீதையை கொடுக்க போறது நான் மோகம் விலகி சரணம்னு இவன் சொல்ல போறது என்னிடத்துலதான் இது எல்லாம் முதல்ல ஞாபகம் வந்து சிரிச்சா நான் கண்ணான் பிரகசன்னிவாரத எதுக்கு சிரிச்சான்னு பத்து காரணம் காட்டினார் வேதாந்த தேசிகன் இப்ப அந்த உடம்பு ஆனால் அதை இப்ப இங்க எதுக்கு சொன்னேன்னா பகவான் பார்த்து சிரித்தால் அர்த்தத்தோட சிரிக்கிறான் ஏதோ ஒண்ணு அவன் கையில ஆட போறது இல்லையா அவன் சூத்திராரியாக ஆட்டி இவன் மேற்கொண்டு ஆட போனானே இந்த திருவங்கியாழ்வார வரவழைத்தவன் அவன்தான் தான் கல்யாணம் கொண்டு வந்தவன் அவன்தான் இத்தனை அவகரணங்களோட வந்தவன் அவன்தான் இந்த நாலு பேருக்கும் புத்தியை கொடுத்து வந்திருக்கேன்னு போய்ச்சொன்னு சொன்னவன் அவன் ஆடல் மா குதரையை கொடுத்தவன் அவன்தான் ஏறி முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறான் அவன்தான் இத்தனையும் பணி முடித்த பகவான் ஆழ்வார் என்னதான் பண்றார் பார்ப்போம்னா ஒரு சுத்தி சுத்தி வந்தார் ஆழ்வார் இன்னைக்கு சேவிக்கலாம் வேணும்னா நேர திருவாரி திருநகரிக்கு போய் சேர்ந்தோம்னா அற்புதமான இடம் ஒரு அரச தடியிலே இதுவோ திருமணம் இதுவோ திருவரசு எட்டெழுத்தும் பறித்தவிடம் இதுவோ மனவாளிகள் அந்த இடத்தை சேவிக்கிறதுக்கு போனாரா மண்ண தொட்டு தொட்டு பாக்கிறார் எட்டெழுத்தும் இதுவோ இந்த இடத்தில்தான் திருமங்கி ஆழ்வார் எட்டு எழுத்து திருமங்கிடத்தை ஆச்சரியப்பட்டு போய் ஆனந்தப்படுகிறார் சுவாமி அந்த இடத்துல திருமங்கி ஆழ்வார் நிற்க ஒரு சுத்தி சுத்தி வந்தா பயந்து போய் பல்லக தூக்குறவா கிழவசுட்டா பல்லகை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உற்சவம் ஆரம்பிக்கிறது திருவாலிசன் மிக சேவிக்கிறது போனோம்னா இன்னைக்கு அப்படியே நாடகமாட்ட இந்த உற்சவத்தை நடத்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இந்த நாலு பேரும் தூது போவா இந்த நாலு பேர் போய் வயலாளி மனவாளம் வரான்னு பாத்துமா ஓடி பேர் திருமங்கி ஆழ்வார் இடத்துல சொல்ல ஆழ்வார் களம்பர வேகம் தான் தெரியும் போய் அந்த இடத்துல நின்னுடுவார் அது கிட்டத்தட்ட ஒன்னரை மயில் இருக்கும் அந்த பரகாலம் தானும் பல்லக்கை பல்லக்க தூக்கி நம்ம பயந்து போய் கீழே வச்சுட்டு ஓடிபடாம் இது அப்புறம் இறக்கினார் ரெண்டு பேரையும் கணவனையும் மனைவியுமாக தேவதேவது மகிழ்ச்சியான பிராட்டி என்ன தேவதேவனான ரெண்டு பேரும் வெளியில எழுந்து வந்தது கட்டாத்தி உன்னுடைய திருவாபரணங்கள் அத்தனை கட்டினார் கட்டுவிட்டார் மூட்டையா கட்டினார் கடைசியா இந்த திருக்கால்கள்ல ஒரு ஆபரணத்தை சாத்தின் தான் பிராட்டி மெட்டி சாதிக்க பகவான் திருவடிகள் ஆபரண சாதிக்க மாட்டானா அதையும் விடாம எடுக்கணும்னு ஆசை திருவங்கி தன் தல்லாலே கடித்து இழுத்து இது வராதபடியா இழுத்தாராம் சிறிசண்டே பெருமாள் பார்த்து என்னி தேஜாம் சசேஷதா பகவத் சப்த வாட்சியானி விநாயகையே குணாதிபதி விட்டு புராணத்தும் பெருமான விட்டு பிரியாது ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இந்த ஆறு எவ்வளவிற்கு பெருமானிடத்து அவ்வளவு பரம் பொருந்திய தான் போய் இன்னொத்த பலவான்னு கொண்டாடணும்னா எவ்வளவு பரம் அவருக்கு இருந்திருக்கணும் பரிஷ்டர்களுக்குள்ளே பரிஷ்டனான ஸ்ரீமன் நாராயணன் கொண்டாடுகிறான் ஆரை அவனால கொண்டாடப்படுற சாமர்த்தியம் படைத்த கரியனை நம் கரியன் முழுக்கன் எங்கால் இருக்கிறதே ஒரு பல்லால கடிக்கணும்னா என்ன முழுக்கு இருக்கணும் கொடுத்துடா பேர கரியன் பெயர் வைத்தார் அடுத்து நடந்தது அந்த மூட்டையா அந்த மூட்டையை தூக்கிட்டு போனோம் துவங்கி தூயின் போவர் தூக்கத்துக்கு வழி இல்லை ஏன்னா பகவான் அதற்கு ஏதோ வாதத்தை பண்ணி வைக்க தூக்க முடியாம சமப்பட்டு நிக்கிறார் நிமிர்ந்து பார்த்தா இந்த பெருமாள் இருக்கிறாழ்வார பார்த்த உடனே சிரிக்க தொடங்கினவர் இவர் என்னென்னமோ வேகமா பண்றாரு பண்ண வாழலாம் சிரிப்பை பார்த்த உடனே இப்போ கோபம் வந்து திருவங்கியாழ்வாருக்கு அதை என்ன மூட்டையை கட்ட வைத்து தூக்கவும் முடியாமல் மந்திரவாதம் பண்ணி வச்சிருக்கான் ஏதோ மந்திரம் போட்டுதான் மூட்டையை தூக்க முடியாமல் அதை கேட்டு சிரிக்கிறாய் யானு வாழ்வழியால் தன்னுடைய வாழத்தான உஷத்தினாலாம் திருவங்கியாழ்வார் ஆமா மந்திரவாதம் தான் போட்டேன் அதை சொல்லுடு தெரியுமா இந்த மந்திரத்தை கேட்கணும் நான் அந்த மந்திரத்தை கொடுக்கணும் இதுக்கு தானே இவ்வளவு பாரிப்போட வந்திருக்கேன் என்ன தனியா அழைத்து போனா திருமங்கி மடி ஒதுக்கி வாய்ப்பு அனைத்த வேதும் துழுத கையுமாக நின்று சேவை சாதிக்க ஓம் நம நாராயணாய என்கிற எட்டந்திரத்தை வயலாளி மனவாளம் திருமங்கி ஆழ்வாருக்கு உபதேசிக்க ஆழ்வாரும் பெத்தார் இன்னைக்கு சேவிக்கணும்னா விபவாவதார திருமங்கி ஆழ்வார் போக இன்னைக்கு அச்சாவதாரத்தில அந்த உற்சவம் நடக்கிறது அப்ப அந்த ஆழ்வாருடைய திருமுகத்தை சேமித்தோம்னா இத்தனாழி அவரை பார்த்தா கொலையாளியோ கொள்ளைக்காரரோ வாழ்வீசுபவரோ முழுக்கரோ என்ன தோத்தும் இப்ப அந்த திருமந்திரத்தை பெற்றிருந்தவுடனே அதே திருவங்கியாழ்வார் திருமகண்டலத்தை சேமித்தோம்னா பக்தரோ ஞானியோ யோகியோ பித்தரோ பக்தரோ பேசையரோ என்ன தோத்தும் அந்த திருவங்கியாழ்வார பார்த்தா இத்தனாளி அவர் இருந்த பிரகாரமே வேறு இனி அவர் இருக்க போகிற பிரகாரமே வேறு எழுதினார் பிரிவா சாண்டிளை ஆழ்வார் திருவங்கையாழ்வார் ஆகிறார் இந்த நிலையில தான் மாறினார் ஆம் ஆழ்வார் இத்தனாடு எப்படியோ கிடந்து திரிந்த ஆழ்வார் இப்பொழுது திருவங்கை ஆழ்வாராக மாறினார் பெற்று நட்டார் முதல்ல திருமந்திர உபதேசம் பெற்றது வயலாளி மனவாடு நடத்து இந்த ஒரு சம்பந்தம் இல்ல திருவங்கி ஆழ்வார்க்கு பஞ்சசம்ஸ்காரங்களை பண்ணி கொண்டது திருநறையோர் நம்பி நடத்த திருமந்திரத்தினுடைய அர்த்தங்களை பெற்றது திருக்கண்டபுரம் சபரி பெருமாள் நடத்தே அழிவாருக்கு ஆச்சாரியன் திருமந்திரம் கொடுக்கணும் தெரியாது இவருக்கார் பண்ணுவார் எப்பவும் புதன்காட்டு கத்தியே காட்டிருந்தார் இவருக்கு யாரான ஒரு ஆச்சாரியம் வருவோம் எனக்கு ஒரு ஆச்சாரிய வரவே மாட்டான் அது வரக்கூடிய ஒரே ஆச்சாரியன் பிரதமாச்சாரியன் தான் ஆனால்தான் பகவானே தைரியமாக திருவங்கி ஆழ்வாருக்கு திருநறையூர் நம்பி தானும் பஞ்சசம்ஸ்காரங்களை பண்டி வைக்க திருக்கண்ணபரம் சபரி பெருமாள் திருமந்திர சத்த கொடுத்தார் அது வேறு ஆழ்வார் பாடினார் நின் திருவட்டழுத்தன் கத்து நான் கண்டபுரத்துறை உன் அடியார் கடிமை திருக்கண்ணபுரத்துறை அம்மானே உன் அடியவனுக்கு நான் அடிமைன்னு தெரிந்து கொண்டேன் என்று தான் அடிமை அடிமைன்னு சொல்லிக் கொள்ள தொடங்கினார் திருவங்கி ஆழ்வார் இத்தனை நாளா மத்தப்பேர் அடிமைன்னு சொல்லிந்தார் இப்பதான் தன்னை அடிமைன்னு சொல்லிக்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தார் இந்த தான் அடிமைங்கிறது எங்க சொல்லப்பட்டிருக்கு ஓம்ர பிரணவத்தே பிரணவத்தினதானே அகாரவாச்சினால் பகவானுக்கு மகாரத்தாலே சொல்லப்படுகிற ஜீவாத்மா அனந்தியார்கேஷபூதன் பிரியான அடிமைங்க தெரிஞ்சான் இனி நான் அடிமைங்கிறத புரிஞ்சு விட்டார் இத்தனால அடிமை அல்ல நினைச்சிருந்தார் இப்ப அடிமைன்னு தெரிஞ்சு விட்டார் இத்த நாளை நான் வாடல நன்னார்கேன்னு புரிஞ்சிருந்தார் இப்ப வாடினேன்னு தெரிஞ்சிருந்தார் இத்தனை நாளை பட்டதல் நான் போய் இப்ப திருவந்தனார் சத்த பெத்தவுடன் முதல் வார்த்தை வாயில் என்ன வந்து தெரியுமா வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் யோ இத்த நாடு நான் பட்ட பாடு ஒரு எட்டு இப்படி போகுமா இப்படி போகுமா இங்க போனாலும் இங்க போனாலும் எரியது நான் இப்படி சம்சாரத்தில் இருக்கேன் இருபாடலி கொள்ளி எறும்பின் உள்ளே போல் ஆத்தங்கரை வாழ்மரம் போல் அஞ்சினேன்னார் ஆத்தங்கரை ஒரு மரம் இருக்கு அது வெள்ளம் வந்து பிரபாகம் வந்தா எப்ப அடிச்சுட்டு போயிடுமோன்னு பயப்பட முடியும் அவர் என்ன சொல்றா ஒண்ணுமில்லாத ஒரு கொல்லிக்கட்டையை பார்த்து பயப்படுறேன் ஒண்ணுமில்லாத ஆத்த பார்த்து பயப்படுறேன் ஒண்ணும் சம்சாரத்தை பார்த்து பயப்படுறேன்னா முன்னாடி இருந்த வீரத்தை தொலைத்தார் இப்ப இருக்கிறதெல்லாம் பக்தியின் காதலும் அவாவும் பேரின்ப வாழ்க்கையில ஆசையும் தானே திருவங்க அப்படி பாடிவது ஆறு பிரபந்தங்கள் பிரபந்தங்கள்னா திருக்கணபுரத்தை பாடியிருக்கட்டும் திருவேங்கடத்தை பாடியிருக்கட்டும் திருவரங்கத்தை பாடியிருக்கட்டும் திருக்குழந்தையே பாடியிருக்கட்டும் திருவேங்கடமுடையான திருவன் வாழ்வார் என்ன பாடினார் பிறந்தது திருவாலி திருநகரி திருக்குறையலூர் விவசேசத்தை வளர்ந்த தப்பிடத்தை ஆலி நாடனாக அரட்டமுக்கி தனபதி எத்தனை பேர் சொல்லி பெறு திருவன் ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையாசியம் கொங்குமலர் குளலியர் வேள் அருள் மாறி மரவேல் பரகாலம் கரிகன்னி இத்தனையும் திருவங்கியாழ்வார்க்கு இருக்கிற திருநாமா அவர் தான் அருள் மாறி அரட்டமுக்கி அடையாறு சீயம் கொங்குமலர் குளலியர் வேள் எத்தனை பேர் கொடுக்கணுமோ திருவங்கி ஆழ்வார் கொடுக்கலாம் இது இத்தனையும் தானே சொல்லிப்பத்தாழ்வார்கள் நம்ம கொண்டாள் நாம தான் கொண்டாள் அதெல்லாம் தெரியாது நீங்க கொண்டாடுறது என்ன பத்தி அந்த திருமங்கி ஆழ்வாருக்கு தனிச்சிறப்பு திருமந்திரம் கத்திய கால்பி திருமந்திரம் எனக்கு வாங்க தெரியும் இப்படியே தன் வாழ்க்கையை தான் நடத்தினவர் திருமங்கி ஆழ்வார் ஆனா என்னத்தை வளர்த்துட்டாரு தெரியுமா நம்மாழ்வாருக்கு ஒன்றை வளர்த்தான் பகவான் திருமங்கி ஆழ்வாருக்கு மத்தொன்னை வளர்த்தான் பகவான் நம்மாழ்வாருக்கு வளர்த்தது காதலை பேரமர் காதல் பின்ன காதல் கடியமிக்கதோர் காதல் காதல் அன்ப வளர்த்துடே போனானா பெருமாள் திருவங்கியாழ்வாருக்கு என்ன வளர்த்தான் தெரியுமா காதல் இல்லாதவருக்கு காதலை வளர்த்தா இவருக்கு என்ன இத்தன் நாளா தான் பெரியவன் பெரியவன் பெரியவன் அடினத்தான் இவருக்கு தெரியாது இவர் ராஜா ராஜானே இந்த நாள் என்ன பண்ணான் பகவானா சரி இவருக்கு அடிமைத்தனத்தை வளர்ப்போம் என் அடிமை அடிமை அடிமை சொல்லிக்க வைத்தானா பகவான் அடிமைத்தனத்துல எவ்வளவு தூரம் தெரியுமா தன் நாயின்னு ஆரம்பிச்சார் நாயின்னு பாடி முடிச்சு பிரபந்த ஆரம்பமும் தொடங்கினார் பிரபந்தத்தினுடைய முடிவிலையும் தன்னை நாயின் எங்க ஆரம்பித்தார் எங்க முடித்தார் பார்த்துட்டோம்னா திருவேங்கடனுடையான திருவங்கியாழ்வாரும் முடிஞ்சுக்கொள்ளும் தங்க எங்க தொடங்கிருந்தார் திருவேங்கட பதிகத்திலே தொடங்கினார் திருவங்கையாழ்வார் அடிநாய் நான் வந்து சேர்ந்தது எங்க தெரியுமா தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் திருவேங்கடவா விரைசூள் விரையார் திருவேங்கடவா வேறையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கிறாள் என்னை கொண்டருளே நாயேன் வந்தடைந்தேன் நான் நாயா வந்திருக்கேன் என்னை நீ கைங்க கொள்ளனும் முதல் பத்து எட்டு ஒன்பதாம் திருமொழியில் ஆரம்பிச்சார் ஆழ்வார் கடைசி பிரபந்தம் திரு நெடுந்தாண்டகம் முதல் பெரிய திருமொழி இரண்டாவது திருக்குறாண்டகம் மூணாவது திருவிழுபூ திருக்கை நாலாவது சிறிய திருமடல் அஞ்சாவது பெரிய திருமடல் கடைசி திருநெடுந்தாண்டகம் இப்படிதான் ஆறு பிரபந்தங்களை பாடி இருக்கார் அழுவார் முதல்ல பெரிய திருமொழி அழுதார் அழுதார் அழுதார் அடுத்து திருக்குறந்தாண்டகம் தீர்த்த நிறைய தாகம் எடுத்துட்டா ஜலத்தை பார்த்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா அதை அடுத்து குடிக்கிறதோட நிறுத்தமாட்டான் அது மேல விழுவன் அதை அடுத்து முதுகு அடிச்சுருவான் அதை அடுத்து நெஞ்சில் அடிச்சுக்கிறான் அதை அடுத்து முகத்தை அடிச்சுக்கிறான் நித்தபடி தீர்த்தம் கிடைக்கிறவனா இதெல்லாம் பண்ண மாட்டான் ஒரு பத்து பதினஞ்சு நாளா தீர்த்தமே கிடைக்கலாம் அப்ப மேல மேல வாரி இழுச்சி கொள்ள மாட்டான பரிதமித்து போய் இன்னைக்கு தாண்டவன் அடுத்து திருவெழு கூத்திருக்க வந்தது அழகான பிரபந்தூத்திருக்கை எழு கூறு இருக்கை கூறு கூறுனா ஏழு ஏழு பாகமாக பிரித்து பிரித்து பாடிருந்த இது கணக்குக்குமே இன்னைக்கு திருக்குடங்கு ஆறாமதனுக்குன்னு பாடப்பட்ட அற்புதமான பாசனம் அது திருவிழகூத்திருக்கை ஆழ்வாருக்கு ஒரு தனிச்சிறப்பு சரணம்னா ரங்கநாத்தன பாடியிருக்கட்டம் திருவேங்கடமுடையான பாடியிருக்கட்டம் நம்ம உத்தாண்டு சர்வது திருவேங்கடமுடையான திருவன்புதான் இல்லையுன்னு சொல்லல ஆனா திருவங்கி ஆழ்வாருடைய ஆறு பிரபந்தங்களிலேயும் பாடப்பட்ட ஒரே தெய்வம் திருக்குழந்த ஆறாமுதன் தான் மத்த ஆரையும் அவர் பாடினது கிடையாது ஏன்னா இந்த திருவிழ்கூத்திருக்கையிலயும் திருக்குழந்தையை பார்த்து பாடினார் திருவிழ்கூத்திருக்கையில மத்த எந்த திபதேச பிரஸ்தாபமும் கிடையாது திருக்குழந்த ஆறாமுதனுக்கு அமைத்தார்னா ரங்கநாசனியேட்டுட்டார் திருவங்கிஆழ்வார் அப்பதான் திருவேங்கடமுடியான திருக்குடந்தைன்னா பத்து மதிப்பெண் பத்து பத்து கொடுத்துடலாம் பாடினார் மத்தஆரையுமே பாடலிய திருவங்கிஆழ்வார் ஏதேதோ பிரபந்தத்தில பாடுவார் திருவேங்கடமுடையானுக்குவங்க பாடினதுஅறவத்தாறு பாசனங்கள் பாடிய பாசரங்கள் திருவேங்கடத்துக்கு அமைத்தார் முதல் பத்திலே எட்டாம் திருமொழி ஒன்பதாம் திருமொழி பத்தாம் திருமொழி இரண்டாம் பத்துல முதல் திருமொழி இந்த நாளை வரிசையா திருவேங்கடத்துக்கு ஒரு அழகு திருவங்கியாழ்வார்டு பாடணும் பாடுவர் வரிசையா இருபது பாடுவர் வரிசையா நூறு பாடுவர் இதெல்லாம் திருவங்கியாழ்வார முடிஞ்சது பத்து பாசற அம்மாழ்வார் பத்து தான் யாருக்கான இருபது பாடினாரா கேட்டா கிடையாது அம்மாழ்வார் ஆருக்கா இருக்கட்டும் அங்கநாதனுக்கு இருக்கட்டும் திருவேங்கடத்துக்கு இருக்கட்டும் சொல்லலாம் திருமாவின் சோழ மறைக்கு பாடினார் கடைசியும் பாடினார்னு சொல்லலாம் இரண்டாவது கடைசியில கிடவுளி இடமை வருகிய கோவில் திருமாலஞ்சோழமலையில ஆரம்பிச்சார் கடைசியா செஞ்சு திருமாலஞ்சோழமலை என்னென்ன அங்கே திருமாலஞ்சோழமலை பாசரம் பாடினார் நம்மாழ்வாருக்கு திருமாலுமலையில ஒரு ஆசை அதே போல திருவங்கி ஆழ்வார்க்கு ஆறாவது நடத்துற ஒரு ஆசை ஆனால் ஆறு பிரபந்தங்களிலையா விடாமல் பாடினார் ஆழ்வார் அதுல மூணாவது திருவெழுகூர் இந்த ஏழு கூறு எண்ணிக்கை எண்ணிக்கையாக கட்டின பாட்டல் ரதபந்தனத்தை ஒரு ரத்தம் தேர் கட்டுறான்னு வச்சுக்கோ அந்த தேர் எப்படி கட்டுவா முதல் நிலை ரெண்டு நிலை மூணு நிலை நாலு நல ஏழு நிலை ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு கட்டுவா தேர் அதே போல கட்டினார் ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒண்ணு ஒன்னு ரெண்டு மூணு மூணு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு இப்படி வேக இப்படி கீழே ஏத்தி இறக்கி பாசனம் பாடினார் அஞ்சலைய ஒரேன் பரவையே தரந்தைபுரத்தில் அர்த்தம் வேற ஏரி கஜேந்திர மோக்ஷத்தை பத்தி சென்று வந்திருக்காரு இந்த இடத்துல அஞ்சிறைய பறவை ஏறி நாள் வாய நாலு வாய் இல்ல நாலுகின்ற வாய்னா தொங்குகின்ற வாய்த்தான் நால் வாய மும் மதத்து மூணு இடத்திலே இருந்து மத ஜலம் கொட்டும் யானைக்கு மும்மதத்து இரு செவிங்க கணக்குதா ரெண்டு செவியான காதோடை கூடின ஒரு தனிவேழ தரந்தை அதிருத்தியமான ஏகமான யானை என்ன கஜேந்திரனை பத்தி விவரிக்கிற திருவங்கியாழ்வார் அஞ்சலைய பறையேறி நால்வாய மும்மதத்து இரு செவி ஒரு தனிவேழ தரந்தை என்ன திருவழகூத்திருக்கிற சொன்னார் இதை ஜாகிரதையா திருக்குழந்தை இன்னைக்கும் கும்பகோண சங்கதிக்குள்ள போனா முதல்லயே கஜஸ்தம்பத்துக்கு இடது பக்கம் மேல எழுதி வச்சதா அழகா ரத்த மாட்டம் வரைஞ்சு அதுல கீழேந்து எங்கெங்க எந்தெந்த பாட்ட வைக்கணும் ஏன்னா முதல் நிலைய வைக்கணும் ரெண்ட வைக்கணும் திருமங்கி ஆழ்வா பாடினார் மூணாவது திரவந்தான் ஆனா முதல்ல பாடினார் தானே பெரிய திருமொழி அழுத்தது அழுத்தது ரெண்டாவது திருக்குறந்தாண்டாம் மேல மேல அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டது மூணாவது திருவள்ளுவர் திருக்கை யோசிச்சு நான் இவ்வளவு அழுது நீ ஏன் வரமாட்டேங்களா அதனால சரி ஏதோ எங்கிட்ட தப்பு என்ன தப்பு முடிவெடுத்து வருபட அகல மாற்றோவினையேவானுடைய திருவடிகள்ல சண்ணாவிதி பண்ணினது அதுக்கப்புறம் நாலாவது சிறிய திருமணங்கிற பிரபந்தம் சிறிய திருமடல் என்ன பண்ணார்னா சரி இந்த பகவான் வந்து முகம் தெரியல இவன் அழிச்சு விட வேண்டியதான் நான் கேட்டாலும் சரி இவனையும் கெடுத்துட வேண்டியதா இந்த சிறிய திருமண பிரபந்தத்தை விபவாவதாரங்கள் அத்தனையும் அழித்து விடுவோம் என்ன விபவம் கிருஷ்ணாவதாரம் முதலா எத்தனை அவதாரங்களோ இது இத்தனை முடிச்சு விடணும் என்ன ஊர் ஊரா போய் நான் கோல் சொல்ல போறேன் இவன் மண்டவாளத்தை எல்லாம் எல்லாரிடத்தையும் சொல்ல போறேன் என்ன போக ஆரம்பிச்சாரு சிறிய திருமணம் அடுத்து பெரிய திருமணம் வந்தது அதனா விபவத்தை மட்டும் அழிக்கிறது அர்ச்சாவதாரத்தையும் அழிச்சுடுறேன் என்ன அர்ச்சாவதாரத்தை விதேசம் முழுக்க அழிக்க ஆரம்பிச்சது பெரிய திருமணம்ங்கிற பதந்தான் இத்தனை பார்த்தான் பகவான் தாழ்வாரை இனிமே விட்டு வச்சா நம்ம அழிச்சிடுவார் எல்லாரையும் அழிச்சிடுவார் அது கூட இப்ப கவலை இல்லையா பகவானுக்கு அவனுக்கு என்ன கவலைன்னா என்ன அழிச்சா போனா போறதுன்னு இருந்துருவேன் உலகத்தை அழித்தா போனா போறதுன்னு இருந்துருவேன் திரும்பி சித்திக்க மாட்டீங்கன்னா எனக்கு ஆனா இந்த ஆழ்வார் என்ன பண்ணுவது தெரியுமா உலகத்தழித்தா உலகத்துக்குள்ள அவரும் ஒத்தர் அந்த ஆழ்வார் அழிக்கப்பட்டால் நம்மால் தரிக்க முடியாது என்று பயந்து போன பகவான் ஆழ்வாருக்கு வந்து முகம் காட்ட மின்னுமா மேகவண்ணா விண்ணவரகம் பெருமானே அருளாய் இந்த கடைசி பிரபந்தமான திருநெடுந்தாண்ட பாடி இந்த தொல்லை பழகனையை முதலறிய வல்லார் தாமே நாம் பாடின அந்த பிரபந்தத்தை ஆறு தெரிஞ்சதால்தான் சென்று கேட்டுவர்கள் அற்புதா தளத்தை சொல்லி தலை கட்டுகிறார் திருமங்கி இப்படி ஆறு பிரபந்தங்கள் ஆறுக்குள்ளும் முதல் பிரபந்தம் பெரிய திருமொழி ஆறுல திருவிழக தவிர திருவங்கான பத்தி எல்லா பிரபந்தத்திலையும் பாடுவிட்டார் பாசனங்கள் இருக்கலாம்